செய்ய மிளகாயடிப்ப மிளகுத்தூள் ஆஃப் ஸ்பூன் கருவேப்பிள்ளை சிறிது அளவு கார்ன்ஃபிளவர் ஒன்று ஸ்பூன் மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் புரிப்பதற்கு தேவையான அளவு இலிம் சம்பளம் ஒன்று செய்முறை முதல்ல நம்ம ப்ரான்ஸை வந்து நல்லா கிளீன் பண்ணி வச்சிப்போம் நல்லா மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டு நல்லா ஏன்னா சீ ஃபுட்டனால அது ஸ்மெல் வரும் அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நல்லா கிளீன் பண்ணிவிடுவோம் கிளீன் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு அது கூட மஞ்சப்பொடி மகப்பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகுத்தூள் உப்பு அந்த டிஷ்க்கு தேவையான உப்பு எலுமிச்சம்பழத்தை சாறு பேஞ்சு விட்டுடுவோம் அப்புறம் கார்ன்ஃபிளவர் மைதா மாவு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் பொடியாக க்ரஷ் பண்ணி அதில் கலந்து விடுவோம் கலந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் போட்டு ஊற வச்சுருவோம் நல்லா ஊறினதும் இந்த ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடையை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம் ஊற்றிட்டு இதை எடுத்து அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சுப்போமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ப்ரான் ஃப்ரை தயார் இதில் வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால இது எல்லாருக்குமே பிடிக்கும் புற்றுக்கள் உருவாகுற செல்கள் வாராம தடுக்கக்கூடியது எல்லா வயதிற்கும் ஏற்ற ஆரோக்கியமான உணவு ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்